வணக்கம் நட்டினேயின் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது செய்தி சேவை மே பதிமூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது சித்திரை மாதம் முப்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் திருமங்கலம் ஜெயக்குமார் விக்ரமாதித்தன் தமிழக செய்திகள் விழுப்புரம் புதுவை பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு வேதாந்தா நிறுவனம் அமெரிக்க நிறுவனம் ஓஎன்ஜிசி நிறுவனம் ஆகிய நிறுவனங்களுக்கு மத்திய பாஜக அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி வழங்கியிருப்பதற்கு கடும் கண்டனங்களை தெரிவிப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சிறுபர்மையினர் பாதுகாப்புடன் வாழும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அரவங்குறிச்சியில் பிரச்சாரத்தின் போது பெருமிதம் தெரிவித்துள்ளார் குடிநீர் எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை விதித்த தடையை கண்டித்து சாயல்குடியில் கடையடைப்பு போராட்டம் மற்றும் சாலை மறியல் நடைபெறும் என அனைத்து சமுதாய தலைவர்கள் ஒன்று கூட்டமாக தீர்மானம் இயற்றியுள்ளனர் அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதே டி டிவி தினகரின் எண்ணம் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை பழங்கானத்தில் தமிழ்ச்செல்வன் தங்கியுள்ள அறையில் தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது தேனீக்களை போல் சுற்றுலாப் பயணிகள் கொடைக்கானல் மொய்த்திருப்பதால் விடுமுறை தினமான கொடைக்கானல் நகரமே நிரம்பி வழிந்து காணப்பட்டது சாக்கடையை சரி சொன்னால் தமிழக அரசு சாராய கடைகளை என்று சூலூர் தேர்தல் பிரச்சாரத்தில் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் சென்னை மீனம்பக்கம் ஜி சாலையில் பாரத பெட்ரோல் பங்க் உள்ளது இந்த பெட்ரோல் பங்கின் உட்புற குளிர்பான கடை உள்ளது இந்த குளிர்பான கடையில் நேற்று காலை திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது கடையில் உள்ள ஐஸ்பட்டியில் மின் கசிவு ஏற்பட்டதாக தெரிகிறது சர்வதேச அளவில் நேற்று அந்நாள் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் திருச்சியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் தனது தாய்க்கு கோயில் கட்டியுள்ள சம்பவம் பார்ப்பவர்களை வியோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ராஜஸ்தானில் சட்ட ஒழுங்கு தோல்வி அடைந்து விட்டதால் முதல்வர் அசோக் கலோட் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் மாவட்டத்தில் சிஆர் பி எஃப் முகாம் அருகே அடுத்தடுத்து இரண்டு குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்துள்ளது உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் ஏற்படவில்லை என்று மூத்த போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார தடைக்காலத்தில் தேர்தல் தடையை விதிகளை மீறும் வகையில் பால்கோட் தாக்குதல் குறித்து பிரதமர் மோடி பேசியதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கவர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார் வைகாசி மாதம் கோவில் நடைபெறும் என்று கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்திய நாடாளுமன்றத்திற்கு ஏழு கட்ட தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஐந்து கட்ட தேர்தல் நடந்து முடிந்துவிட்டன நேற்று ஆறாவது கட்டமான தேர்தல் ஏழு மாநிலங்களில் உள்ள ஐம்பத்தி தொகுதிகளில் காலை ஒன்பது மணி வாக்குப்பதிவு தொடங்கி மாலை ஆறு மணியுடன் முடிவடைந்தது மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் பகுதியில் லேசான நிலநாளம் முன்னாடப்பட்டது பிற்பகல் இரண்டு பனிரண்டு மணி அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகளில் ரெண்டு புள்ளி ஆறாக பதிவாகியுள்ளது உலகச் செய்திகள் சவுதி அரேபியால் டாரட் தீவில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்திய அந்நாட்டு பாதுகாப்புப் படையினர் தீவிரவாதிகள் என எட்டு பேரை சுட்டுக் கொன்றனர் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த சண்டே டைம்ஸ் பத்திரிகை அந்நாட்டின் பெரும் செல்வந்தர்கள் பட்டியலை நேற்று வெளியிட்டது அமெரிக்காவுக்கு சென்ற முதல் தாய் என்ற பெருமையை அமெரிக்காவின் விண்வெளி வீராங்கனை அண்ணா லீஃபிசர் பெற்றுள்ளார் பர்மா நாட்டில் மியான்மர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் லேண்டிங் கியர் பழுது ஏற்பட்ட விமானி சாதுரியமாக செயல்பட்டு பயணிகளை காயம் உயிர் காப்பாற்றினார் பாகிஸ்தானி நட்சத்திர ஹோட்டலில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே இடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் வணையச்செய்திகள் இரண்டாயிரத்தி சிறுகடைகள் டிஜிட்டல் மயமாக்கும் என்று பெரும் நிறுவனங்கள் வருகைக்கேற்ப தொழில்நுட்ப மேம்பாடு அதிகரிக்கும் என்று அமெரிக்க ஆய்வு தகவல் தெரிவித்துள்ளது அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போரின் தாக்குதலினால் ஆப்பிள் நிறுவன பங்குகள் ஒரே வாரத்தில் எழுபத்தி பில்லியன் டாலர் செலவை கண்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணிக்கு பரிசு கோப்பையுடன் இந்திய ரூபாயில் இருபத்தி எட்டு கோடியும் இரண்டாவது இடம்பெறும் அணிக்கு இந்திய ரூபாயில் பதினாலு கோடியும் பரிசாக வழங்கப்பட உள்ளது ஐ பி எல் இறுதிப் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு நூத்தி ஐம்பது ரன்கள் வெற்றி இலக்காக மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்ணயித்துள்ளது இத்துடன் நற்றினை இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்